அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்ற வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் என்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று ஐந்து இரண்டு ஐந்து ரதிகல்லாகும் அவர்கள் அறிவித்து நசையிலும் உள்ளது